அவர்களது இதர ஆடைகளோ துணி துங்கவிடப்படும் கம்பில் தூங்கி கொண்டிருந்தன இவர்களில் ஒருவர் ஒரே வேஷ்டியிலா தொழுகிறீர்கள் என்று கேட்டார் உன்னை போன்ற மடையர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நான் செய்தேன் நபி சொல்லும் அலிஹி வல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களில் யாருக்குத்தான் இரண்டு ஆடைகள் இருந்தன என்று ஜாபிர் ரதிலாஹும் அவர்கள் வினவினார்கள்